ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரை கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நம பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ரெண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம் நாற்பதாவது ஸ்லோகத்திலிருந்து இந்த நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் வரைக்கும் கர்மத்தையும் கர்மயோகத்தையும் ஒப்பிட்டு கர்மயோகத்தினுடைய பெருமையை மனசில் பதீற மாதிரி உபதேசம் பண்ணியிருக்கார் முயற்சி வீண் போகாது சொன்னார் மனச பக்குவப்படுத்துகிற முயற்சி ஒரு நாளும் வீண் போகாதுன்னு அர்த்தம் வாழ்க்கையில் வெளியில் பொருளை தேடுறது உறவுகளை தேடுற விஷயத்துல எல்லாம் முயற்சிகள்லாம் வீண் போகும் மனசை பக்குவப்படுத்துகிற முயற்சியோட காரியம் பண்ணுறதுனால மனசை பக்குவப்படுத்துகிற விஷயத்தில் ஒரு நாளும் முயற்சி வீண் போகாது இதில் ஏதாவது அறியாமல் தவறு செஞ்சாலும் மனப்பக்குவத்தை அடையிறத அது பாதிக்காது கொஞ்ச அளவு செஞ்சாலும் நிறைய பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது மனசை பக்குவப்படுத்தி ஞானத்தை கொடுத்து மோட்சத்தையே கொடுத்துடும் கர்மயோகம் மனசை பக்குவப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவனுக்கு மனசை பக்குவப்படுத்திக்கணுங்கிற ஒரே லட்சியந்தானே தவிர வேறு எந்த லட்சியமும் அவனுக்கு இல்லை அது கர்மயோகத்தினுடைய ஒரு சிறப்பு ஆகையினால் வாழ்க்கையினுடைய இருமைகளை எல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவமும் சத்துவகுண விருத்தியும் உறுதியான மனசும் இந்த கர்மயோகத்தினால் கூடியது அது மாத்திரமில்லை பிரம்மானந்தத்தையே அடைஞ்சுடலாம் விஷயானந்தமும் அதில் அடங்கி போகிறது ஆக ஞான காண்டம் உயர்ந்தது கர்மகாண்டம் என்று சொல்லக்கூடிய வேதத்தினுடைய பூர்வாகத்துக்குள்ளே நுழைஞ்சு நாம் நம்முடைய மனசை பக்குவப்படுத்தி கர்மகாண்டத்தை விட்டு வெளியில் வரணும் கர்மனா அமிர்தத்துவம் நசுகு என்று வேதம் சொல்லியிருக்கிறது ஆஹ் கர்மத்தினால் நமக்கு ஞானமோ மோக்ஷமோ கிடைக்காது என்பது தான் ஆதிசங்கரருடைய உபதேசம் கர்மம் நமக்கு மனசை பக்குவப்படுத்துமே தவிர கர்மம் வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய சக்தியையோ அதன் மூலமாக மோட்சத்தை புரிஞ்சுக்கிற சக்தியையோ கொடுக்காது கர்மத்தை கர்மயோகமாக பண்ணி கர்மயோகத்திலேருந்து விடுபட்டு ஞான யோகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதான் நோக்கம் அதை பகவான் அழகா இங்க உபதேசம் பண்ணியிருக்கார் நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகம் வரைக்கும் கர்மயோகத்தையும் கர்மயோகத்தினுடைய பலனையும் இப்ப சொல்ல போறார் பகவான் இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம் அதை நான் இப்ப சொல்றேன் அதுக்கு அர்த்தம்னு சொல்றேன் கர்மன் ஏவாதி மா தேசங்கோஸ்தர்மணி ஹே அர்ஜுனா தே அதிகாரா கர்மணி ஏவ அர்ஜுனா உனக்கு கர்மத்தில் தான் தகுதி இருக்கு அதிகாரம்னா இங்க தகுதின்னு அர்த்தம் கர்மத்தை விட்டுட்டு சந்நியாசம் பண்ணி கொண்டு ஞான யோகத்தில் இருக்கிறதுக்கான தகுதி உனக்கு வரல அர்ஜுனா அப்படிங்கிறார் உனக்கு மனசுக்கு பக்குவம் கர்மத்தை விடத்துக்குரியதாக இல்லை ஆனால் நீ ஒன்று பண்ணணும் பலேஷு மா சங்கஹா கார்ஷி சங்கராச்சாரியருடைய உரையவே நான் அப்படியே கடைப்பிடிச்சு சொல்கிறேன் ஒருபொழுதும் நீ என்ன பண்ணணும்னா இந்த லௌகிக பலனில் விருப்பத்தை வைக்கக்கூடாது வேலை பண்ணினா அதுக்கு வர்ற ரிசல்ட்டை பற்றி எக்ஸ்டர்னல் ரிசல்ட் இந்த வெளியில் வர்றது யாராக நம்மளை புகழலாம் இல்லாட்டி நமக்கு பணம் கிடைக்கலாம் நமக்கு வேறு விதமான வாழ்க்கையில் சுக விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கலாம் அதை மாத்திரம் விரும்பிடாதேங்குற வேலை செய் ஆனா வேலைக்கு கிடைக்கிற உலக பலன்களை விரும்பாதே பலேஷு மா சங்கஹா கார்ஷி பலனில் விருப்பம் வைக்காதே இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் வெளிப்பலனின் அர்த்தம் வெளிப்பலன்ல விருப்பம் வைக்காம இருந்தாதான் மனசுக்கு பக்குவம் வரும் மனசுக்கு பக்குவம் வரணுங்கிறதுக்காக தான் வெளிப்பலன்ல விருப்பம் வைக்காதேன்னு சொல்றாரு பகவான் சரி அப்படி விருப்பம் வச்சா என்ன ஆகும்னா மா கர்ம பல நீ கர்ம பலனை விரும்பினியானா அந்த பலனை அனுபவிக்கிறதுக்காக நீ மறுபடியும் பிறக்க வரும் அது வேண்டாங்கிறார் கர்ம பல ஹேத்துஹூ ஜென்ம ஜென்மன்ன பிறப்புன்னு அர்த்தம் ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு கர்மாவை பண்ணிவிட்டால் அது உடனே பலன் கொடுக்காது அது என்றைக்கோ ஒரு நாள் பலன் கொடுக்க போறது பலனை விரும்பி பண்ணினோமானா அந்த பலனை அனுபவிக்கிறதுக்காக நம்ம பிறக்க வேண்டி ஆகவே பலனில் விருப்பம் வைத்தால் மறுபடியும் ஜென்மம் வந்துவிடும் எனவே மீண்டும் மறுபிறப்பை தரக்கூடிய பலனில் விருப்பத்தை வைக்காதே அப்படின்னா ஒரு கேள்வி வரும் நான் கர்மத்தை செய்யணும் ஆனால் பலனை விரும்பக்கூடாது பலனை விரும்பினா ஜென்மா வந்துடும் அதுக்கு நான் கர்மாவே பண்ணாமல் விட்டுவிடுறேனே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அதுக்குத்தான் கடைசியில் சொல்றார் பகவான் அகர்மணி தே சங்கஹா மாஸ்து நீ கர்மம் செய்யாமல் இருக்கிற விஷயத்தில் உனக்கு எண்ணம் வரக்கூடாது வேலை செய்யத்தான் வேணும் ஆனால் அந்த வேலைக்கு வெளிப்பலனை விரும்பக்கூடாது அகப்பலனாகிய மன தூய்மையை மாத்திரம்தான் விரும்பணும் வெளிப்பலனை விரும்பினானா மறுபடியும் பிறவி எடுக்கணும் மோக்த்துக்கான ஞானத்துக்கு தகுதியை கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை விரும்பினா மறுபிறவி வராது ஆக இந்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னு கேட்டால் செயலை செய்யத்துக்குத்தான் நமக்கு தகுதி இருக்குது ஆனால் அந்த செயலை மோட்சத்துக்கு சாதனமாக ஆக்கக்கூடிய வழிமுறையை பின்பற்றணும் நம்ம மறுபடியும் இந்த உடல் வாழ்க்கையிலையும் உலக வாழ்க்கையிலையும் உழலக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை தான் அடையறத்துக்காக இதை சொல்லியிருக்கார் ஆக செயலை செய்ய வேண்டும் செயலை செய்வதற்குத்தான் உனக்கு தகுதி இருக்கிறது ஆனால் செயலை எத்தகைய எண்ணத்தோடு செய்ய வேண்டும் எத்தகைய எண்ணத்தோடு நீ செய்யவில்லை என்றால் என்ன ஆகும் செயல் புரியவில்லை என்றால் அதனுடைய விளைவும் என்ன ஆகும் இதை பற்றியெல்லாம் பகவான் இனி மூணாவது அத்தியாயத்தில் விஸ்தாரமா சொல்ல போறார் ஆகவே இங்கே அர்ஜுனனுக்கு உபதேசம் நீ கர்மம் பண்ணத்தான் வேணும் நீ அதை கர்ம யோகமாகத்தான் பண்ணணும் என்று கட்டளையிடுகிறார் இந்த ஸ்லோகத்தை நன்றாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு அனுகிரகம் செய்யட்டும் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் அறிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது